ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரோபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் மகாலயங்கர தலைப்புலே நாம் ஸ்ராத்திலே சமைக்கக்கூடியதான தானியங்களை ஏன் நாம் உபயோகிக்கணும் அப்படின்னு ஒரு சரித்திரம் நமக்கு சொல்கிறது இந்த சரித்திரம் தர்மசாஸ்திரமே நமக்கு காண்பிக்கிறது புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குன்னு வேதத்திலேயும் இந்த சரித்திரம் சொல்லப்படுறது சதபத பிராமணம்னு வேதத்தில் ஒரு பாகம் அதிலேயும் இந்த சரித்திரமானது சொல்லப்பட்டிருக்கு அப்படி பிரம்மா தீர்மானம் பண்ணி அந்த தொஷ்டாவனுடைய பையனான விருத்திரன் கீழே விழுந்து அந்த பூமியில் உள்ள மண்ணோடு அவனுடைய தேகமானது கலந்து அந்த பூமியிலிருந்து ஆவிர் பவிச்சது இந்த தானியங்கள் அப்படிங்கிறத பிரம்மா தீர்மானித்து அந்த தானியங்களை பிரித்து கொடுக்குற தேவதைகளுக்கு சோமங்கிற கொடியும் தானியத்தையும் தேவதைகளுக்கு அப்படின்னு பிரித்து கொடுத்தோம் மனுஷர்களுக்கு காய்கறிகள் அதுபோல் சில தானியங்களை பிரித்து பித்தர்களுக்குன்னு சில தானியங்களை பிரித்து கொடுக்குற ஏன்னா தேவதைகள் சாப்பிட்றது மனுஷர்கள் சாப்பிட்றது பித்தர்களை சாப்பிடுவதுன்னு அனைத்தையுமே சாப்பிட்டான் அந்த தொஷ்டாவனுடைய பையன் அதனுடைய சாரமாக இவைகள் ஆவிர்வவிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால பிரம்மா இப்படி தீர்மானிச்சார் ராமஸ் आविर्भूतो यवात्मना இந்த யவங்கரியமிருக்கே இது சோமரசனுடைய சாரமாக ஆர்விச்சிருக்கு விராசுரீரியேண பரமேண உபம் ஏதே பவித்திரஸ் ஏதேவரம் எதுரா பிரீணையத்து ந ஆகையினாலே தேவதைகளால் நம் நமக்கு இந்த எவைங்கிற தானியந்தான் முக்கியமான ஹவிஸ் முக்கியமான வஸ்து நாம் சாப்பிடக்கூடிய வஸ்து ஹவிர்யஜா பிரவர்த்தன்தாம் ஏதை அமிர்தபோஜினாம் அமிர்தத்தை சாப்பிட்ட தேவதைகளான நமக்கு இந்த எவைதான் முக்கியமான வஸ்து கர்மானேத்தே நியுஜியந்தான் சாத் சாந்திக்கே பௌஷ்டிகே பிச்ச ஆகினாலே தேவதைகளான நமக்கு இந்த எவைங்கிற தானியந்தான் சரீர புஷ்டியையும் கொடுக்கும் மனசாந்தியையும் கொடுக்கக்கூடியது இதுக்கிஞ்சித் தேவதேவத்தியம் ஸ்ரத்தாவத் பிரதீயத்தே தேவ தேவ காரியங்களில் எவ்வளோ கொஞ்சமான வஸ்து எது கொடுத்தாலும் எவை சேர்த்து கொடுக்கணும் ததேதன் மிசிரித்தைரேவ சலிலை சம்பிரதீயந்தாம் ஆகினாலே ஜலத்தை கொடுத்தால் கூட இந்த எவை கலந்த ஜலமாக கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணுறோம் ஷிர்தேஷு வைஷ்வதேவா யாரு கர்மாணி காணிச்சித் எய்தீரேவ விதீயந்தாம் தானி ஸ்ரோத்யபுங்கவை பித்திருக்கியங்கள்னு என்னென்னெல்லாம் உண்டோ அவைகளே இந்த தானியங்களை அவசியம் உபயோகிக்கணும் அதல் முக்கியமாக எவைங்கிற தானியமும் சேர்ந்து இருக்கணும் இந்த எவைங்கிற தானியத்தை சமையலில் எப்படி சேர்க்கலாம் அப்படின்னா கோதும பதிலாக இந்த எவை சேர்க்கணும் அது ரொம்ப ருச்சியாக இருக்கும் சிரௌத கர்மாக்கள்லேயே சில அனுஷ்டானங்கள்ல இந்த எவைங்கிற தானியம் உண்டு இதை பவுடர் பண்ணி அத சளிச்சு எடுத்தால் அதிலிருந்து கோதுமை மாவு மாதிரி ஒரு மாவு வரும் அதை லேசாக வறுக்க ஆரம்பித்தால் நல்ல வாசனை வரும் சிதிப்பு வாசனை நிறையா வரும் கோதுமைக்கு பதிலாக எவையை உபயோகிக்கிறது ஸ்ராத்தங்கள் ரொம்ப நல்ல ருச்சியை கொடுக்கக்கூடியது வைஷ்வதேவேது எத்திர சாது திருப்திஸ்தத்ராஸ்து சாஸ்வதி அப்படி பித்திருக்களை உத்தேசித்து என்ன நடந்தாலும் அதில் இந்த எவை முதலிய தானியங்கள் உபயோகப்படுத்தப்படணும் இத்தியுக்தாக விபுதா பிரீத்தாக சுவாணிதாமி பேஜிரே அப்படின்னு பிரம்மா பிரித்து கொடுக்க அவரவர்கள் அவரவர்களுடைய பாகங்களை எடுத்துட்டு சந்தோஷப்பட்டா அப்படின்னு இந்த சரித்திரமானது பூர்த்தியாகிறது இதே சரித்திரத்தை சதபத பிராமணமும் நமக்கு காண்பிக்கிறது அப்படி முக்கியமாக இந்த தானியங்கள் தொஷ்டாவனுடைய புத்திரனான விருத்தனுடைய சரீரத்திலிருந்து ஆவிர் பவிச்சிருக்கு ஆகினாலே தான் தொஷ்டான சூரியனுடைய அம்சமுள்ள தேவதை சூரியனுடைய கிரணம் இல்லாமல் எந்த செடிகொடியும் வளராது காரணம் என்னென்னா அந்த தொஷ்டாவனுடைய பையனான விருத்தனுடைய தேகத்திலிருந்து ஆவிர் இந்த தானியங்களுடைய செடிகள் அப்படிங்கிறதுனாலே தான் சூரியனுடைய கிரணம் படணம் சூரியனுடைய கிரணம் விழுந்து வளரக்கூடிய செடிகள்லேருந்து வரக்கூடிய தானியங்கள் தான் ஆரோக்கியமான தானியங்கள் அப்படி நமக்கு இந்த சரித்திரம் சொல்வது அப்படி இந்த தானியங்களை வச்சுண்டு நாம் அந்த சிராத்தத்தை சத்தையான முறையில் செய்தோமானால் பித்திருக்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கறது அவர்களுக்கு துக்கம் போகிறது அப்படின்னு இந்த சரித்திரம் சொல்கிறது இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கணும் பித்தர்களுக்கு துக்கம் போகிறது அப்படின்னா என்ன விதமான துக்கம் இருக்குது பித்தர்களுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி ஏன்னா துக்கங்கிறது யாருக்கு வரும் அப்படின்னா இந்த பஞ்சபூதங்கள்னாலே ஆன தேகத்தை வச்சுருக்கிறவனுக்கு தான் துக்கம் வரப்போகிறது வியாதிகள் இந்த தேகம் இருந்தால்தான் வியாதிகள் வரப்போறது வியாதியினால மனவேதனை வருது இந்த வழி தாங்காமல் பித்தர்களுக்கு இந்த தேகம் கிடையாது பௌத்திகமான தேகம் பித்தர்களுக்கு கிடையாது ஆகையினாலே வியாதி வர்றதுக்கான வாய்ப்பு மேலும் அவர்களுக்கு சீதோஷ்ணம் கிடையாது ஜில்லுன்னு இருக்கிறது சூடாக இருக்கிறதுங்கிறது கிடையாது ஏன்னா அது சரீர தர்மம் மழைக்காலம் வெயில் காலம் இதுவும் கிடையாது அதுவும் சரீர தர்மம் இப்படி இந்த சரீரம் இருந்தால் தானே இந்த துக்கங்கள்லாம் வரப்போகிறது பித்திருக்களுக்கு இந்த சரீரமே இல்லை அவர்களுக்கு திவ்ய சரீரம் தான் கிடைக்கிறது நாம் செய்யக்கூடிய கர்மாவினாலே திவ்ய சரீரம் அப்படின்னா அந்த சரீரத்துக்கு விருத்தி ஹிராசம் கிடையாது வளர்றது குறையிறதுங்கிற குணம் கிடையாது பால்யம் வார்த்தக்கியம் கிடையாது சிறு குழந்தையாக இருக்கிறது வயதாக இதெல்லாம் சரீர தர்மங்கள் சரீரத்திற்கு தளர்ச்சி வந்தால் விருத்தன்னு சொல்கிறோம் இதெல்லாம் சரீர தர்மங்கள் இது பௌத்திகமான பஞ்சபூதங்கள்னாலே ஆன இந்த துக்கங்கள் சுகதுக்கங்கள் பித்திருக்களுக்கு என்ன விதமான துக்கம் துக்கம் போகிறது துக்கம் போகிறதுனா பித்தர்களுக்கு என்ன விதமான துக்கம் இருக்கு அவர்களுக்கு போகிறதுக்கு அவர்கள் இந்த உலகத்திலே இல்லை நாம் சாப்பிடக்கூடிய ஆகாரத்தையும் அவர்கள் அவர்கள் சாப்பிடற முடியாது அப்படி இருக்கிற பொழுது துக்கம் போகிறதுன்னா எப்படி அவர்களுக்கு துக்கம் வந்திருக்கு எந்த துக்கம் போகிறது அப்படின்னு ஒரு கேள்வி இந்த கேள்விக்கு நமக்கு தர்மசாஸ்திரம் விரிவாக பதில் சொல்கிறது என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்திலே பார்ப்போம்